வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் இன்று ஜனவரி மாதம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆல்ஃபிரட் தொலைத்தந்தி முறையை காட்சிப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி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 அன்னை தெரசா அவர்கள் வரிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவுவதற்காக கல்கத்தா நகரை சென்றடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது டீசல் என்ஜின் பொருத்தப்பட்ட வாகனமானது அமெரிக்காவின் இண்டியானா போலீஸிலிருந்து நியூயார்க் நகரை சென்றடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சென்னையில் கலாச்சேத்ரா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது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 பத்தொன்பதாம் ஆண்டு தியோடர் ரோஸ்வெல்ட் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிரமில் ஈழ தமிழ் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருவேங்கடம் வேலுப்பிள்ளை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் தந்தை மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேர்களே